பாடம் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று பாவ மன்னிப்பு கூற ஏவுவதும் அதன் சிறப்பும் கோருவீராக நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உமது செய்வீராக அவனிடம் மன்னிப்பு கூறுவீராக நிச்சயமாக அவன் நூற்றி பத்தாவது அத்தியாயம் மூன்றாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நபியை நீர் கூறும் இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவு யார் இரையச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள் மனைவியரும் உடன் இருப்பர் அல்லாஹுவின் ஓப்பையும் பெறுவார்கள் அல்லாஹு தன்னுடைய அடியார்களின் நடத்தை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கிறான் இவர்கள் துவா செய்த வண்ணம் இருப்பார்கள் எங்களுடைய இறைவனை திண்ணமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள் இவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் கீழ்ப்படிப்பவர்களாகவும் மற்றும் இறை வழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும் இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பிற்காக இறைஞ்சவர்களாகவும் இருப்பார்கள் மூன்றாவது அத்தியாயம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் ஒருவர் தீய செயலை புரிந்து அல்லது தனக்கு தானே அநீதி இடைத்துக் கொண்டு பின்னர் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார் நான்காவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் நீர் அவர்களுக்கிடையே இருக்கும் அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையை இறக்குபவனாக இல்லை மேலும் மக்கள் பாவம் வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் மீது வேதனையை இறக்கிவிடுவது அல்லாஹுவின் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹு கூறுகின்றான் மேலும் அவர்கள் எத்தகையோரில் மானக்கேடான செயலை செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவங்கள் செய்து தமக்கு தாமே அநீதி அடைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைத்து தம் பாவங்களுக்காக அவனிடம் மன்னிப்பு கோருவார்கள் ஏனெனில் அல்லாகவை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் வேறு யார் மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி வசனம் மேலும் இந்த பாடத்தின் கீழ் இடம்பெற அதிக வசனங்கள் உள்ளன